ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணாயீத்தமே நம்தீகர்விஷிஷியோத் அஹம் சம பிரி பகவான் ஈஸ்வரங்கிட்ட பக்தி பண்ணுற விஷயத்தை பற்றி உபதேசம் பண்ணுகிறார் பக்தி பண்ணுகிறவர்களுக்குள்ள தாரதமியம் இருக்கிறதுனால பக்தர்களை நாலாக பிரிக்கிறோம் பக்தர்களிடத்தில் பக்தி இருக்குது இந்த பக்தி பண்பட வேண்டி இருக்குது நம்ம எப்போவுமே இன்னொருத்தர் இடத்துல வைக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும் இங்கே இறைவன்கிட்ட வைக்கிற அன்பும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகுது வளர்கிறது இப்ப பக்தனை நாள பிரிச்சுட்டார் ஆர்த்த பக்தனும் அர்த்தார்த்தி பக்தனும் பகவான சாதனமாக வச்சு புல நின்பங்களை சாத்தியமாக வைக்கிறார்கள் ஜிக்னாசு பக்தன் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் இன்பமே வடிவான இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பக்தி பண்ணுறான் பகவானை சாத்தியமாக வச்சுருக்கான் ஆர்த்த பக்தன் அர்த்தார்த்தி பக்தன் பகவானை ஒரு சாதனமாக வச்சு பக்தியை ஒரு சாதனமாக வச்சு புல இன்பங்களை நுகரணும்னு ஆசைப்பட்றான் ஆனால் ஜித்யாசு பக்தன் வந்து பகவானையே சாத்தியமாக வச்சுருக்கான் பகவானை தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒன்று தான் உனக்கு ஞானி பக்தன் வந்து சித்த பக்தன் சொல்கிற வழக்கம் பகவான் சாதனமும் இல்லை பகவான் சாத்தியமும் அல்ல அவன் இறைவனை அடைந்தவன் இறைவனை உணர்ந்தவன் ஆனால் அவன் சித்த பக்தன் ஆர்த்த பக்தனோ அர்த்தார்த்தி பக்தனோ சாதன பக்தன் ஜித்யாசு பக்தன் சாத்திய பக்தன் ஞானி பக்தன் சித்த பக்தன் ஆக கடவுளை சாதனமாகவும் கடவுளை சாத்தியமாகவும் கடவுள் சித்தமாகவும் ஆயிடுறார் அந்த ஞானி பக்தனை பகவான் புகழ்ந்து பேசுகிறார் இந்த பதினேழாவது ஸ்லோகத்தில் தேஷாம் அவர்களுள் அவர்களுள்னா இந்த நான்கு விதமான பக்தர்களுள் ஆர்த்த அர்த்தார்த்தி ஜித்யாசு ஞானி என்கின்ற நான்கு பக்தர்களுள் ஞானி விசிஷியத்தே ஞானியானவன் விசேஷமானவனாக இருக்கிறான் ஏன்னா அவன் மோட்சத்தை அடைஞ்சுவிட்டான் மற்றவங்கள்லாம் படிநிலைகளில் இருக்கிறார்கள் இவன் அடைய வேண்டிய குறிக்கோளை அடைந்து விட்டான் அதனால் சிறந்தவன் சொல்கிறார் ஏன்னா அல்டிமேட் கோலை அடைஞ்சாச்சு இந்த ரன்னிங் ரேஸில் எவன் ஜெயிக்கிறான்னு அப்படி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இவன் வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டான் அவனை சார்ந்திருக்கிறவனுக்கும் வெற்றி கிடைக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆக ஞானி விசிஷியத்தே எதனால ஞானி விசிஷியத்தை ஞானின்னு சொன்னால் உள்ளதை உள்ளவாறு அறிந்தவன் தத்துவத்தை இறைவனுடைய தத்துவத்தை நன்கு அறிந்தவன் அதுக்கு காரணம் என்னன்னா நித்திய யுக்தா ஏகபக்திஷ பதி எப்பவும் பகவானோட இணைந்திருக்கிறான் அதாவது பகவான ஆத்மாவாகவே உணர்ந்திருக்கிறான் அது மாத்திரமல்ல ஏகபக்திஹி ஏகபக்திஹின்னு சொன்னா நான் வேறே பகவான் வேறேங்கிற எண்ணம் இல்லாத அத்வைத பக்தி இதைத்தான் பராபக்தின்னு சொல்றோம் அத்வைத சித்தாந்தத்துல ஈஸ்வரனும் நானும் வேற இல்லை பகவானுடைய யதார்த்த ஸ்வரூபமும் என்னுடைய யதார்த்த ஸ்வரூபமும் ஒன்று இந்த உபாதிகளால் தான் நாங்கள் ரெண்டு பேரும் வேறுபட்டு இருக்கிறோம் பகவான் பக்தன்னு சொல்லி உண்மையிலேயே பக்தனுடைய ஆதாரமும் பகவானுடைய ஆதாரமும் ஒரே வஸ்து தான் ஒரே தூய உணர்வு தான் அப்படின்னு புரிஞ்சிருக்கான் அதைத்தான் ஏகபக்திஹிங்கிறார் நித்திய யுக்தகா ஏகபக்திஹி விசிஷியதே ஞானியோட பக்தி ஏகபக்தி அத்வைத பக்தி அது நித்தியயுக்த ஏகபக்தி எப்பொழுதும் பிரியாத அதாவது நம்ம நினைச்சாலும் பிரிக்க முடியாது இறைவனுடைய உணர்வு தத்துவத்தையும் என்னுடைய உணர்வு தத்துவத்தையும் என்னாலேயோ இறைவனாலேயோ பிரிக்க முடியாது இது இறைவனுக்கு மாத்திரமில்லை எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும் எல்லா உயிர்களும் உணர்வின் அடிப்படையில் ஒன்று நித்திய யுக்தகான்னா மனதால் ஒன்றுபட்டிருக்கிறான்னு அர்த்தம் சொல்லலாம் ஆனா தத்துவப்படியே பிரிக்க முடியாமல் இருக்கின்றான் இந்த ஞானத்தை தான் இங்கே ஏகபக்திங்கிறோம் உயிர்கள் வேறாக இருக்கலாம் உள்ளங்கள் வேறாக இருக்கலாம் உடல்கள் வேறாக இருக்கலாம் உணர்ச்சிகள் வேறாக இருக்கலாம் ஆனால் அனைத்திற்கும் ஆதாரமான உணர்வு ஒன்றே இந்த அளவில் இன்னைக்கு நிறுத்திப்போம் நாளைக்கு தொடர்ந்து படிக்கலாம் தேஷாம் ஜித்தியுக்தா